இதை அறிவிக்கும் இபுன் உமர் அவர்கள் அப்துல்லாஹிபின் உமி மக்தும் கண் பார்வை இல்லாதவராக இருந்தார் அவரிடம் சுபுகு நேரம் வந்துவிட்டது என்று கூறப்பட்டால் தான் பாங்க சொல்வார் என்றும் கூறினார்கள்